وأشهد أن سيدنا ونبينا مولانا محمدًا عبده ورسوله أرسله الله بالحق بشيرًا ونذيرًا أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا عشرن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر صدق الله العظيم கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே சகோதரர்களே தாய்மார்களே நேற்றைய தினம் ஈமான் சம்பந்தமாக சில விளக்கங்கள் சொல்லப்பட்டன ஈமான்டைய கிளைகள் எழுபத்தி ஏழு என்பதாக சொல்லப்பட்டு அது மனதைச் சேர்ந்த அமல்கள் முப்பது என்பதாகவும் நாவில் வெளிப்பட வெளிப்படக்கூடிய அமல்கள் ஏழு என்பதாகவும் உடலின் மூலமாக வெளிப்படக்கூடிய அமல்கள் நாற்பது என்பதாகவும் நேற்றைய தினம் சொல்லப்பட்டது அதில் பல்பைச் சேர்ந்த மனதைச் சேர்ந்த அமல்களை பற்றியுள்ள விளக்கத்தில் அல்லாஹுவைக் கொண்டு ஈமான் கொள்ளுதல் மலக்குகளைக் கொண்டு ஈமான் கொள்ளுதல் வேதங்களைக் கொண்டு ஈமான் கொள்ளுதல் தூதர்களைக் கொண்டு ஈமான் கொள்ளுதல் குயாமத்து நாளைக் கொண்டு ஈமான் கொள்ளுதல் என்ற இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன அதே போன்று நன்மையும் தீமையும் அல்லாஹு தாலாவினுடைய ஏற்பாட்டின் படிக்கு நடைபெறுகின்றன என்பதையும் ஈமான் கொள்ளுதல் என்ற இந்த விஷயமும் ஈமான்டைய அம்சத்தில் சேர்ந்தது கலா கதிர் என்பதாக அதற்கு சொல்லப்படும் அல்லாஹாலா இந்த உலகத்தை படைத்து இந்த ஆழம் என்ற பிரபஞ்சத்தை படைத்து இதில் நடைபெற வேண்டிய விஷயங்கள் அனைத்தையும் எழுதி முடித்து விட்டதாக சூலல்லாய் சல்ல செல்லவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் எல்லா விஷயங்களையும் அல்லாஹால எழுதி முடிவு செய்து விட்டார் மனிதன் என்று எடுத்துக்கொண்டால் இந்த மனிதனுடைய உற்பத்தி காலத்தில் இருந்து அவன் இறக்கக்கூடிய நேரம் வரைக்கும் என்னென்ன இந்த உலகத்தில் செய்வான் என்பது பற்றியுள்ள விளக்கங்கள் அனைத்தையும் விவரங்கள் அனைத்தையும் அல்லாஹ தலை எழுதி முடிவு செய்து வைத்து விட்டிருக்கின்றான் அதில் எந்த அளவு கூடுதல் குறைதல் என்பது நடைபெற முடியாத ஒன்று தலா பதில் என்பது முடிவு செய்யப்பட்டு விட்டது இனிமேல் அதிலே திருத்தங்கள் செய்யப்படுவது என்பதெல்லாம் கிடையாது அரசாங்கத்தினுடைய சட்டத்தில் சட்டங்களில் திருத்தங்கள் செய்யப்படுவது போன்று திருத்தங்கள் செய்யப்படுவது என்பது அறவே கிடையாது எங்கே நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம் ரசூலாய் சல்லாஹ் அலி வசல்ல சொல்லுகின்றார்கள் கேட்பது இருக்கின்றதே அது கலாவையும் மாற்றிவிடும் என்பதாக ரசூல்லாய் சல்லா அலி வல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் கலா என்று சொன்னால் அது மாற்றப்பட முடியாத ஒன்று என்பதாக சொன்னோம் அதையும் சல்லல்ல அலே சிலமே இந்த வாசகத்திலே அவர்கள் சொல்லுகின்றார்கள் கேட்டால் கலா கதிர் மாறிவிடும் என்பதாக சொல்லுகின்றார்கள் சில சம்பவங்களும் நீங்கள் கேள்விப்பட்டு இருக்கலாம் தர்மம் செய்வதற்கின்றதை அது மனிதனுடைய விதி நிர்ணயத்தை மாற்றிவிடும் என்பதாக சில சம்பவங்களை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் சொல்லுகின்றார்கள் என்று ஒரு அதிசய சொல்லுகின்ற சொன்னால் எதை அல்லாஹ் எழுதினானோ அதை மாற்றுவது கிடையாது அங்கே ஒரு விஷயம் இப்படி குறிப்பிடப்பட்டிருக்கும் உதாரணமாக இந்த மனிதனுக்கு இந்த நேரத்தில் நோய் ஏற்படும் என்பதாக அல்லாஹால எழுதி வைத்திருப்பார் இந்த மனிதருக்கு இந்த நேரத்தில் இந்த நோய் ஏற்படும் என்பதாக அல்லாஹால எழுதி வைத்திருப்பார் அங்கே ஒரு விதிவிலக்கும் இருக்கும் கீழே அதற்கு அடுத்ததாக இவன் தர்மம் செய்தால் தவிர என்பதாக அல்லாஹால எழுதி வைத்திருப்பார் இப்பொழுது அந்த மனிதன் அந்த தர்மத்தை இந்த உலகத்திலே நிறைவேற்றிவிட்டால் உடனடியாக அந்த நோயாகிறது அந்த நேரத்தில் வருவது நிறுத்தப்பட்டுவிடும் தடுக்கப்பட்டுவிடும் அதுவும் எதப்பட்டுத்தான் இருக்கும் அறுபது வயது என்பதாக இருக்கும் அறுபது வயது அறுபது ஆண்டுகள் சரியாக பூர்த்தியாக இவனுடைய உயிர் வாங்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கும் ஆனால் சில நன்மையான காரியங்களை இந்த மனிதன் செய்தால் தவிர என்று சில நன்மையான காரியங்கள் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கும் தர்மம் செய்வது தானம் செய்வது அல்லது வேறு விதமான செய்வது ஏழை எளியோருக்கு உதவுவது இப்படி ஏதாவது ஒரு தர்ம காரியத்தை குறிப்பிட்டு அதனை செய்தால் வயது எழுபது வரைக்கும் நீட்டிக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கும் அதுவும் எழுதப்பட்டு இந்த உலகத்திலே அவர் செய்யும் பொழுது அந்த கலா கதிராக மாற்றப்பட்டுவிடும் அதைத்தான் சல்லா அலேவ் சொல்லுகின்றார்கள் அஸ் சதகத்து கலா அவள் அஹ் தருத்துல் கலா சதகா செய்வதற்கின்றதே அது கலா விதி நிர்ணயத்தை மாற்றிவிடும் என்பதாக சல்லா அலி சிலமர்கள் சொல்லிக் காட்டுகின்றார் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று விதிக்கப்பட்ட ஒன்று அதனை மாற்றுவது என்பது கிடையாது மனிதனுக்கு என்னென்ன விஷயங்கள் இந்த உலகத்திலே நடைபெற வேண்டுமோ அத்தனையும் எழுதி முடித்து விட்டான் அதே ஒவ்வொரு ஜீவராசிக்கும் இந்த உலகத்தில் உள்ள எல்லா அப்படியே மனிதனுக்கு மட்டுமல்ல உலகத்தில் உள்ள அத்தனை பொருள்களுக்கும் வானம் பூமியிலே உள்ள பொருள்கள் சூரியனை எடுத்துக்கொண்டால் அந்த சூரியன் எப்படி இயங்க வேண்டும் அது எந்த காலம் வரைக்கும் இயங்க வேண்டும் எந்த அளவுக்கு அது ஒலியை உலகத்திற்கு தர வேண்டும் எந்த அமைப்பில் அது இயங்க வேண்டும் எந்த பாட்டையில் இயங்க வேண்டும் என்பது பற்றியுள்ள விளக்கங்களை எல்லாம் அல்லாஹத்தால எழுதி வைத்திருக்கின்றார் இதே போன்று ஒவ்வொரு பொருளுக்கும் அலையுஸ் அவர்கள் மனிதனுடைய கலாக்கதிரை பற்றி சொல்லி காட்டுகின்றார்கள் இது கலாக்கதிர் மனிதன் உற்பத்தி முன்னாலேயே அல்லாஹ் எழுதி வைத்த ஒன்று ஆனால் மனிதன் தன்னுடைய தாயினுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹத்தாலா இந்த மனிதன் உலகத்திலே பிறந்து எவ்வளவு காலம் வாழ்வான் எவ்வளவு உணவை சாப்பிடுவான் என்பதை பற்றியுள்ள விளக்கங்களை தாயுடைய வயிற்றில் இருக்கும் பொழுது அல்லாஹால மறுபடி ஒரு முறை புதுப்பித்து அதனை அந்த மனிதனுடைய விஷயத்திலே எழுதி முடித்து விடுகின்றான் என்று சல்லா அலுவலாமர்கள் சொல்லுகின்றார்கள் உங்களில் ஒருவர் அவருடைய தாயின் வயிற்றில் நான்கு மாதங்கள் பூர்த்தியாகி இருக்கக்கூடிய காலத்தில் நான்கு மாதங்கள் பூர்த்தியான உடனே அல்லாஹாலா ஒரு மலக்கை அனுப்புகின்றார் அந்த மலக்கானவர் அந்த கர்ப்பத்தின் மீது சாட்டப்படுகின்றார் அதாவது அந்த கர்ப்பத்தில் நடைபெறக்கூடிய விஷயங்களுக்கு அந்த மலக்கானவர் பொறுப்பாளியாக இருக்கின்றார் முடிந்த உடனே அல்லாஹால யார்ல நான்கு மாதங்கள் முடிந்து விட்டன என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றார் உடனே அல்லாஹால அதற்கு ரோஹை செலுத்துமாறு கூறுகின்றார் அதற்கு ரூஹ ஊதப்படுகின்றது நான்கு மாதம் முடிந்தவுடனே ரூஹ ஊதப்படுகின்றது பிறகு அல்லாஹத்தாலா இடத்தில் அவர் கேட்கின்றார் அந்த நேரத்தில் ஆணாக பெண்ணாக அது சமைக்கப்படுகின்றது பிறகு அந்த வழக்கானவர் அல்லாஹத்தாலா கேட்கின்றார் அல்லாஹிடத்தில் கேட்கின்றார் இந்த மனிதன் இவனுடைய ரிசுக்குடைய விஷயம் என்ன எவ்வளவு உணவை சாப்பிடுவான் அவனுடைய வாழ்நாளிலே என்பதாக அல்லாஹு விடத்தில் கேட்கின்றார் அதையும் அல்லாஹத்தாலா சொல்லுகின்றார் அந்த மனிதனுடைய விஷயத்திலே அது பதிவு செய்யப்படுகின்றது இந்த மனிதன் இவ்வளவு உணவு சாப்பிடுவான் அவனுடைய வாழ்நாள் முழுவதும் என்பதாக பிறகு அல்லாஹத்தாலாவிடத்தை அவர் கேட்கின்றார் யார்லா இந்த மனிதன் நல்ல செயல்களை செய்வானா கெட்ட செயல்களை செய்வானா என்று அமல்களை பற்றி உள்ள விஷயத்தை கேட்கின்றார் அல்லாஹ் எதை சொல்லுகின்றானோ அதை அந்த மனிதனுடைய விஷயத்திலே பதிவு செய்கின்றார் இவன் மனிதனா நல்ல பாக்கியம் உள்ள மனிதனா அல்லது அபாக்கியம் உள்ள மனிதனா என்பது பற்றி கேட்கின்றார் அல்லாஹ் என்ன சொல்லுகின்றாரோ அதன் செல்லுகின்றனோ அதன்படிக்கு அந்த மனிதனுடைய விஷயத்தில் அந்த மலக்கானவர் பதிவு செய்து விடுகின்றார் இந்த உலகத்தில் பிறந்த பின்னால் எப்படி அங்கே பதிவு செய்யப்பட்டதோ அந்த பதிவின்படிக்கு நடைபெறுகின்றது என்பதான் சல்லா அலிஸ்லாமர்கள் சொன்னார்கள் சகாபாக்கள் கேட்டார்கள் அல்லாஹத்தாலா எல்லாவற்றையும் எழுதி முடித்து விட்டான் ஒரு மனிதன் நல்லவனா கெட்டவனா என்ன அமல் செய்வான் நரகத்துக்கு போவானா சொர்க்கத்துக்கு போவானா எழுதி முடிச்சுட்டான் அப்படி இருக்கும்போது அமல் என்னத்துக்கு ஏன் அமல் செய்யும் சாஹாபாக்கள் கேட்டாங்க எல்லாம் நமக்கு வர்ற சந்தேகம் அந்த சந்தேகம் சஹாபாக்களுக்கு வந்தது கேட்டாங்க எனது அமல் செய்யணும் அப்படின்ட்டு அப்ப சொல்ல அலிஸ்லம் சொல்றாங்க அல்லாஹத்தாலா ஒரு மனிதனை நல்லவன் என்று நாடி இருந்தால் அவன் சொர்க்கவாதி என்பதாக நாடி இருந்தால் அந்த சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய அமல்களை இந்த உலகத்திலே செய்வதற்குரிய தௌஃபியத்தை அல்லாஹால தருகின்றான் இந்த உலகத்தில் நல்ல நல்ல செயல்களை செய்வதின் மூலமாக நல்ல செயல்களை இறுதி வரைக்கும் அவனுடைய உயிர் போகக்கூடிய நேரம் வரைக்கும் நல்ல செயல்களையே ஒரு மனிதன் செய்து கொண்டிருக்கின்றான் என்று சொன்னால் அந்த மனிதன் சொர்க்கவாதி என்பதாக நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் நல்லதை செய்வதற்கு சொர்க்கவாதியாக இருக்கக்கூடிய மனிதனுக்கு நல்லதை செய்வதற்குரிய தௌஃபியத்தை அல்லாஹாலா தருகின்றான் நல்லுதவியை தருகின்றான் அதே மாதிரி ஒரு மனிதன் நரகவாசி என்பதாக எழுதப்பட்டிருந்தால் அவன் நரகத்திற்குரிய தீயற்குரிய அல்லா தால தருகின்றான் அமல் என்பதன் மூலமாக அறியப்படுகின்றான் என்று சொல்ல அலுவலாமர்கள் சொன்னார்கள் இன்னும் சொன்னார்கள் ஒரு மனிதன் சொர்க்கவாதி நரகவாதி என்பதாக அவன் தீர்ப்பளிக்கப்பட்டிருந்தால் அந்த மனிதனுடைய இறுதி நிலையை வைத்துத்தான் அது தீர்மானம் செய்யப்படும் தீர்ப்பு வழங்கப்படும் விளக்கி சொல்லும் போது மற்றொரு அதிசலே சொல்லுகின்றார்கள் ஒரு மனிதன் சொர்க்க சொர்க்கவாதிகளுடைய நல்ல அமல்களை செய்து கொண்டே இருப்பான் அவனுக்கும் சொர்க்கத்திற்கும் இன்னும் ஒரே ஒரு ஜான் இடைவெளிதான் இருக்கும் அப்படின்னா அவன் மவுத்தாப்பானா சொர்க்கத்துக்கு போயிடுவான் இன்னும் கொஞ்ச நாள்ல மவுத்தா போயிடுவான் இறந்து விடுவான் இறந்துட்டான் போயிடுவான் அவனுக்கு சொர்க்கத்திற்கு இடையில அந்த அளவுக்கு நல்ல அமல்களை செய்து கொண்டே வருவான் கடைசி நேரத்தில் அவனுடைய கலா கதிர் முந்திவிடும் அவனுடைய விஷயத்துல எதை அல்லாஹத்தாலா எழுதினானு ஆனா அல்லாஹத்தாலா என்ன எழுதியிருக்கா என் விஷயத்தாசின் எழுதிருக்கிறான் இவன் சொர்க்கத்துடைய அமல்களையே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு இன்னும் ரெண்டு நாள்ல ஒரு நாள்ல மௌத்தா போயிடுவாரு மௌத்தாப்பான சொர்க்கத்துக்கு போக வேண்டியதுதான் அவரு அந்த கடைசி நேரத்தில் கலா கதிர் முந்தி விடும் இவருடைய விஷயத்துல இப்பொழுது அந்த ஒரு சில நாட்களிலே நரக வாசிகளுடைய செயலை செய்ய ஆரம்பித்து விடுவான் நரகத்துக்கு போய்விடுவான் ஆகவேதான் சல்லா அலுவலம் அவர்கள் இறுதி நேரத்தை பயப்படுங்கள் என்பதாக சொல்லுகின்றார்கள் முடிவை தா என்று அல்லாஹால கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹுமா என்று சொல்லுகின்றார் உன்னை என்பதாக நம்பி அதன்படி செயலாற்றி வாழக்கூடிய அமல் செய்யக்கூடிய தன்மையை எங்களுக்கு நீ கொடு நல்ல அழகான முடிவை எங்களுக்கு நீ கொடு நாங்கள் மௌத்தாக கூடிய நேரத்தில் களிமா சொல்லி மௌத்தாக வேண்டும் முஸ்லீமாக வேண்டும் முஸ்லீமாக இருக்கக்கூடிய மௌத்தா போகும்போது முஸ்லீமா இருக்கணும் அப்பதான் சொர்க்கம் கிடைக்கும் இதையும் சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லி தருகின்றார்கள் அதே போன்ற ஒரு மனிதன் நரகவாசிகளுடைய அமல்களை எல்லாம் செய்து கொண்டே இருப்பான் கடைசியாக சொர்க்க நரகத்திற்கும் அவனுக்கும் ஒரு ஜான் இடைவெளி இருக்கும் அந்த நேரத்தில் அவனுடைய கலா கதர் முந்தி அவன் மீது முந்தி ஏற்பட்டு அவன் மீது ஏற்பட்டு சொர்க்கவாதிகளுடைய அமல்களை செய்ய ஆரம்பித்து விடுவான் உடனே மௌத்தாகிவிட நான் சொர்க்கத்திற்கு சென்று விடுவான் என்று சொல்லல்லா அலுவலாம் சொல்லுகின்றார்கள் ஆக எப்பொழுதுமே பயம் என்பது இருக்க வேண்டும் அதற்காக வேண்டி செல்லா அலுவலாம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள் நம்ம தொழுகிறான் நோம்பு வைக்கிறோம் எல்லாம் நல்லா அமைச்சர் நான் எந்த தீமையும் செய்யல நான் சொர்க்கவாதி தான் அப்படின்னு எந்த மனிதனும் தன்னுடைய அமல்களின் மீது பெருமை கொண்டு இருக்கக்கூடாது என்பதையும் சொல்லல்ல அலையம் சொல்லுகின்றார் அமலு யுன்க்கும் அல்லாஹத்த இருந்தால் தவிர அவருடைய கருணை இருந்தால் தவிர என்பதாக சல்லா அலிஸ்லாமர்கள் சொன்னார்கள் அப்போது சகாபாக்கள் கேட்டார்கள் யார சூழல்ல தாங்களுமா என்பதாக கேட்டார்கள் உங்களுக்கும் அப்படித்தானா அல்லாவுடைய கருணை இருந்தால் தான் சொர்க்கம் போக முடியுமா அப்படின்னு நானும் தான் என்று சொல்லி அல்லாஹத்தொண்டு என்னை அணைத்துக் கொண்டால் தவிர என்பதாக சொன்னார்கள் அல்லாஹத்தாலாவுடைய பகுலின் காரணமாகத்தான் அல்லாஹத்தாலாவுடைய கருணையின் காரணமாகத்தான் மனிதன் சொர்க்கம் போக முடியுமே தவிர அமல்களின் காரணமாக போக முடியாது ஆனால் அமல்களை எதற்கு செய்ய வேண்டும் பிறகு அந்த கருணையை அந்த பகுலை பெற்றுக் கொள்வதற்கு இந்த அமல்கள் அமல்களின் மூலமாக பெற்றுக் கொள்ள வேண்டும் அமல் என்பது அமல்களை கிரயமாக கொடுத்து விலையாக கொடுத்து வாங்கிவிட முடியாது மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரே ஒரு சிறிய ஈடாக நம்முடைய அமல்கள் ஆகாது ஒரு உதாரணம் இந்த இடத்துல சொல்ற நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்குது அல்லாத்தாலாவுடைய உதவியார் பவுலின் காரணமாக அல்லாஹத்தாலாவுடைய கருணையின் காரணமாக சொர்க்கம் போவதற்கு ஒரு உதாரணம் பாருங்க சொல்றாங்க உங்களுக்கு முன்னால் இருந்த காலத்துல ஒரு மனிதர் இருந்தார் பணி சிற ஒரு மனிதர் அவர் அல்லாஹவை வணங்க வேண்டும் என்ற எண்ணத்திலே தன்னுடைய மனைவி மக்கள் வீடு தன்னுடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தனிமையாக ஒரு இடத்திற்கு போய் வணங்க வேண்டும் ஒரு காட்டில் இருந்து வணங்க வேண்டும் என்பதாக எண்ணி வீட்டை விட்டு வெளியே புறப்பட்டு விட்டார் இது அந்த காலத்துல ஜாயிஸ் இப்ப நமக்கு அந்த துறவரம் செல்லுவது கூடாது இஸ்லாத்துல துறவரம் என்பது கிடையாது அந்த காலத்துல மனைவி மக்களுக்கு வேண்டியதையெல்லாம் சேகரித்து சேமித்து வைத்து விட்டு வணக்கத்திற்காக தன்னை ஒதுக்கொள் அது உட்கார்ந்துட்டார் யாருமே அந்த இடத்துக்கு வர்றதில்லை அல்லாஹுவை வணங்கி கொண்டே இருந்தார் அல்லாஹுக்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட காரணத்தால் அல்லாத்தாலா என்ன செஞ்சா சாப்பாடு வேணும் அந்த இடத்துல அல்லாத சுத்திய கடல் ஒரு சின்ன தீவு சுத்தியும் கடலு அவர் வணங்கி கொண்டிருந்த இடத்திலேயே ஒரு ஊற்றுக்கண்ணை அல்லாதத்தாலா உண்டாக்கினார் ரொம்ப இனிமையான நீர் சாப்பிடுவதற்கு அழகான குடிப்பதற்கு அழகான தண்ணீரை உண்டாக்கினார் பக்கத்துல ஒரு மாதுள மரத்தை விளைய வச்சான் அதுல டெய்லி ஒரு மாதுளம்பரம் ஒரு நாளைக்கு அவருக்கு தேவைப்படக்கூடிய உணவு ஒரு மாதளம்பழம் அந்த மாதளம்பழத்தை சாப்பிட்டுக்குவார் அந்த தண்ணியை குடிச்சுக்குவார் வணங்கிக்கிட்டே இருந்தார் அவர் ஆண்டுக்கு ஒரு முறை காய்க்கக்கூடிய மாதுளம்பழத்தை அவருக்காக வேண்டி அல்லாஹத்தால தினமும் ஒரு பழம் வீதம் காய்க்க வைத்தான் ஒரு பழம் அதை என்பதாக ஹதீஸ்லீஸ் ஐநூறு ஆண்டுகள் என்று வருது அறுநூறு ஆண்டுகள் அந்த இடத்துல வணங்கிக் இருந்தார் அறுநூறு ஆண்டுகளுக்கு பிறகு அவர் அல்லாஹத்தால கேட்டாரு யா இல்ல நான் நீண்ட நாளாக உன்னுடைய வணக்கத்திலேயே நான் ஈடுபட்டு இருக்கிறேன் கடைசியாக எனக்கு ஒரு ஆசை நான் எதை ஆசைப்பட்டேன்னா அதையெல்லாம் எனக்கு கொடுத்துட்டேன் யாரும் மனிதர்கள் யாருமே பார்க்காம இஹ்லாசான முறையில உன்னை வணங்கணும் நான் நினைச்சேன் அப்படி ஒரு இடத்தை எனக்கு கொடுத்து வணக்கத்திற்குரிய எல்லா வகையான நியமத்துகளையும் எனக்கு பாக்கியம் அளித்திருக்கின்றாய் கடைசியில் எனக்கு ஒரு ஆசை நான் சஜிதாவில இருக்கக்கூடிய நேரத்துல எனக்கு ரூஹ வாங்கணும் நீ அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாராம் அதையும் அல்லாஹத்தாலா ஏற்றுக்கொண்டான் அவர் சஜிதாவில் இருக்கக்கூடிய காலத்துல நேரத்திலேயே நிலையிலேயே அல்லாஹ் அவருடைய ரூஹை வாங்கினேன் இப்பொழுதும் அந்த தீவிரம் இருக்குது யாரு பார்த்தா யாரும் பார்க்கல இது வரைக்கும் இப்படி எத்தனையோ நிகழ்ச்சிகள் இந்த உலகத்துல பற்றி அல்லாஹ் இந்த பூமியில தான் இருக்குது ஒரு பெரிய சத்து ஒரு அரணை ஏற்படுத்தினார் அந்த அரணை தாண்டி வர முடியாமல் அவர்கள் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள் வரும்பொழுது அது எல்லாம் தூள் தூள் ஆகிவிடும் அந்த உள்ள இந்த பூமிக்குள் வந்து விடுவார்கள் விஷமத்தனம் செய்வார்கள் மனிதர்களை சாப்பிடுவார்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றது அவங்க இந்த பூமியில தான் இருக்கிறாங்க பூமியில ஆர்டிகா அண்டார்டிகா வரைக்கும் கண்டுபிடிச்சாச்சு இன்னும் இவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிற எங்க இருக்கிறாங்க அப்படின்னு தெரியாது அல்லாஹத்தால மறைச்சு வச்சிருக்க அப்படின்னு சில விஷயங்களை மறைச்சு வச்சிருக்க அது போல இந்த விஷயத்தையும் மறைச்சு வச்சிருக்கிறோம் ஆக அந்த மனிதர் சஜிதாவில் இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹால பிறகு அல்லாஹத்தாலாவுடைய சன்னிதானத்திற்கு அவர் கொண்டு செல்லப்பட்டார் அல்லாஹத்தாலா சொன்னா என்னுடைய அடியான் என்னை வணங்கிட்டு இருந்தான் அதனால என்னுடைய பகுலின் காரணமாக என்னுடைய கருணையின் காரணமாக இந்த மனிதரை சொர்க்கத்திற்கு அனுப்பிவிடுங்கள் என்று மலக்குகள் எடுத்த அல்லாஹால சொன்னான் இவருக்கு ஒரு திகைப்பு ஏற்பட்டு போச்சு அறுநூறு வருஷம் நான் வணங்கி இருக்கிறேன் அல்லாஹாலா என்னுடைய ஐபாதத்தை எல்லாம் சொல்லி காட்டாம இவருடைய அமல்களை நான் மெச்சுக்கிட்டேன் அதனால நீ போய் சொர்க்கத்துக்கு கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்னு சொல்லாம தன்னுடைய பகுலின் காரணமாக என்று சொல்லுகின்றனே என்று நினைத்து அல்லாட்ட அமல்கள் என்று அல்லாத்தாலும் சொர்க்கத்துக்கு போறவரை எடுத்து நரகத்துக்கு எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நரகத்துக்கு கொண்டு செல்லப்படுகின்றார் அவர் நரகத்திற்கு எடுத்து கொண்டு செல்லப்படுகின்றார் போக போக நரகத்தினுடைய அந்த ஜுவாலை அதனுடைய சூடு வீச வீச இவருடைய முகம் எல்லாம் விடுகின்றது ரொம்ப கடுமையான வெப்பம் ஏற்பட்டு நாக்கெல்லாம் வறண்டு போச்சு தாகம் அதிகமாகி நாக்கு இறந்துவிட மாட்டார் இறந்து விட மாட்டார் இப்படி கடுமையான நிலையில கடுமையான தண்ணீர் தாகம் நாக்க உள்ள இழுக்குது அந்த நேரத்தில் யாராவது தண்ணீர் கொடுத்தா நன்றாக இருக்குமே அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டே போறார் அதை கேட்கிறாரு தண்ணீர் கிடைக்கல யாரும் தண்ணீர் கொடுக்கிறதுக்கு அப்ப அந்த நேரத்துல தூரத்துல ஒருத்தர் வர்றாரு ஏற்பாடு பண்றான் அவருடைய கோப்பை அந்த கோப்பையில கொஞ்சம் தண்ணி இருக்குது இவர் கிட்ட போய் பார்க்கும் அவர் கோப்பையில தண்ணி வச்சிருக்காரு நண்பரே அந்த தண்ணி எனக்கு கொடுங்களேன் ரொம்ப தாகமா இருக்குது ஆஹ் தண்ணி சும்மா கொடுக்குறது இல்ல விலை கொடுத்தாத்தான் கொடுக்கறது காசு கொடுத்தாதான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அந்த மலக்கு எவ்வளவு விலை என்ன விலை அதுக்கு யாராவது ஒருத்தர்டு வருஷத்து அமல் இருந்து அமல் இருக்குது அதாவது நீ இப்போ உலகத்திலேயே அப்படித்தான் நான் ஒரு யாசின ஓதி இன்னாருக்கு அப்துல் காதர் அதை சேர்த்து வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்ன சேர்த்து வச்சிருந்தா அவருக்கு போயிடும் ஈசா சவாப் சொல்றமா இல்லையா அதுதான் அதே போல அங்க அவர் கேட்டார் அந்த மலக்கானவர் ஒரு கோப தண்ணி வருஷத்து அமல் இருந்துச்சு அடங்குமா தாகமெல்லாம் அடங்கல சொல்லிட்டு இப்ப அந்த தாகமும் அடங்கல இவருடைய அறுநூறு வருஷத்துடைய அமலும் போயிடுச்சு அல்லாஹு தாலாவிடத்திலிருந்து ஒரு சப்தம் வந்தது என்னுடைய அடியானே உன்னுடைய அறுநூறு வருஷத்துடைய அமல் என்ன ஆச்சு யாரெல்லாம் ஒரு கோப்ப தண்ணிக்கு வித்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார இப்போ இப்ப என்ன சொல்ற யாரெல்லாம் போகணும் உணர்ந்து கொண்டே அல்லாத்தால அல்லாஹத்தாலா எவ்வளவு பெரிய நியமத்தை நமக்கு கொடுத்திருக்கிறான் அந்த நியமத்துகளை உணர்ந்து பார்த்து மனிதன் தன்னுடைய அமல்களின் மூலமாக மட்டும் சொர்க்கம் செல்ல முடியாது அல்லாஹத்தாலாவுடைய பவுலின் காரணமாக செல்ல முடியும் என்பதை நம்பிக்கை கொண்டு செயல்பட வேண்டும் என்பதற்காக சல்லா அலிஸ்லாம் இந்த சம்பத்தை சொல்லி மனிதனுக்கு கலா கதிர் நியமனம் செய்யப்பட்டு விட்டது நிர்ணயம் செய்யப்பட்டு விட்டது அது எப்படி எழுதப்பட்டிருக்கிறது அப்படித்தான் நடக்கும் ஆனால் அல்லாஹாலத்தில் நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதை சொல்லா அலிஸ்லம் சொல்லிக்காட்டுகின்றார் இது அந்த ஈமான்டைய கல்வி அமல்களைச் சேர்ந்ததிலே கலா கதிர் என்பது ஆறாவதாக குறிப்பிடப்படுகின்றது அடுத்த அதுல விளக்கங்கள் சொல்ல அல்லாவுடைய அடையாள அடையாள அடையாள அல்லாவுடைய இருக்குதுங்கிறது அடையாளம் என்னது இருக்குது உள்ளி அவருடைய எனக்கு இருக்குது அப்படிங்கிறதுக்கு அடையாளம் தான் என்னை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹா தாலா சொல்லி காட்டுகின்றார் அதற்கு அடுத்ததாக அல் மஹபத்து அல்லாவுக்காக வேண்டிய மற்றொரு அல்லாவுக்கு கடமைகளை செய்வதிலே அவருடைய நட்பு நமக்கு எந்த விதமான இடையூறாகவும் ஆகிவிடக் கூடாது ஒரு பெரிய பணக்காரராக இருக்கார் உதாரணத்துக்கு அவரோட எனக்கு நட்பு இருக்குது அந்த பெரிய பணக்காரர் என்ன செய்யறாரு தவறான மார்க்கத்துக்கு முரணான காரியங்களை செய்யறாரு இப்ப அவரு மார்க்கத்திற்கு முரணான காரியங்களை தட்டி அவரிடத்தில் சொல்லும் பொழுது என்னுடைய நட்பு முறிஞ்சிவிடும் அன்பு வைக்கல அர்த்தம் அல்லாவுக்காக வேண்டி அன்பு வச்சு என்ன சொன்ன தீய காரியங்களை செய்யறாரோ அதை உடனடியாக தடுக்கணும் இந்த நட்பு அந்த தடுப்பதற்கு குறுக்கே நிற்க கூடாது இடையூறாக ஆகக்கூடாது friend மறுபடியும்ட்டேங்கிறாரு நீங்க எப்படி செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய உங்களுடன் நான் நட்பு கொள்ள மாட்டேன் உங்களுடைய அன்பை முறித்துக் கொள்வேன் அப்படின்னு சொல்லி முறிச்சுக்கிறார் அவரு அந்த காரியங்களை செய்வதைத்தான் பெரிதாக கருதுகின்ற கருதுல அந்த நட்பை முடிச்சுக்கிட்டு இந்தாஹால முதன் முதலாக ஒரு அரைகோவல் விடுகின்றான் மைதானத்திலே எனக்காக வேண்டி மனிதர்களை அன்பு கொண்டவர்கள் எங்கே என்பதாக கேட்பானோ அப்போ ஒரு கூட்டம் அப்படி எந்திரிக்குமா ஒரு கூட்டம் முன்னால வரும் செல்லுங்கள் அல்லாஹ் முதல் கூப்பாட்டினுடைய மனிதர்கள் அவர்கள் தான் யார் அல்லாவுக்காக வேண்டி அனுபவிக்கிறாங்களோ ரெண்டு பேரும் தோஸ்தா இருப்பாங்க அவர் செய்யற தவற சொல்ல முடியாது ஏன்னா தவற சொன்னா இவருடைய தோஸ்தி போயிடும் நட்பு போயிடும் அப்படிங்கறதுக்காக வேண்டிய அவருடைய தவற சொல்றதே கிடையாது அவர் பெரிய மனிதராயிருக்கிறாரு ரொம்ப பணக்காரராயிருக்கிறாரு அல்லது வசதி படைத்தவராயிருக்காரு செல்வாக்குள்ளவரா இருக்காரு அப்படிங்கிறதுக்காக வேண்டிய அவர் செய்யக்கூடிய தவறுகளை சொல்லாமல் இருக்கக்கூடிய பல பேர் இருக்காங்க நம்ம பார்க்கிறோம் இது அல்லாஹத்தன்மை அல்ல ஈமானுடைய தன்மை கல்வை சேர்ந்த தன்மை எப்படி இருக்கு அல்லாஹ்காண்டி மகபத் வைக்கணும் அல்லாஹ்காண்டி வெறுக்கணும் தவறுகள் செய்யும் பொழுது சுட்டிக்காட்டணும் அது எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய செல்வாக்குள்ள மனிதராக இருந்தாலும் சரி என்பதை இங்கே இந்த வசனம்க்கு சுட்டி காட்டுகின்றது பிறகு அதுக்கு அடுத்ததாக இஹ்லாசுடன் அமல் செய்வது இஹ்லாசுடன் அமல் செய்வது மன தூய்மையுடன் அல்லாவுக்காக வேண்டிய அமல் செய்வது அல்லாவுக்க வேண்டிய செய்வதுதான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு செயல் இஹ்லாஸ் என்பது என்பது ஒன்று இஹ்லாஸ் இல்லாமல் மனிதன் அமல் செய்தால் அந்த அமல் எல்லாம் அந்த மனிதனுடைய முகத்திலேயே தூக்கி வீசி எறியப்படும் என்பதால் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த நிலைகளை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும் இஹ்லாஸ் பல தாலிபுடைய கிதாபுல்ல நீங்க படிக்க கேட்டிருப்பீங்க முதன் முதலாக தியாமத்தனால ஒரு ஆளின் கொண்டு வரப்படுவார் அவரிடத்தில் விசாரிக்கப்படும் அப்பொழுது அல்லாஹாலா சொல்லுவான் அந்த மனிதரை பார்த்து உனக்கு அயில்மை கொடுத்திருந்தேனே மார்க்கா அறிவை கொடுத்திருந்தேனே ஞானத்தை கொடுத்திருந்தேனே நீ என்ன செய்தாய் என்பதாக கேட்பான் அல்லாஹத்தாலா அல்ல உனக்காக வேண்டி நான் அதனை கற்றுக் கொடுத்தேன் கற்றேன் கற்றுக் கொடுத்தேன் பல வேலைகளை செய்தேன் அயில்மை பார்த்தினேன் என்பதாக என்றான் அந்த மனிதர் சொல்லுவார் அப்பொழுது அல்லாஹத்தாலா சொல்லுவான் இல்லை இல்லை நீ பொய் சொல்லுகின்றாய் என்பதாக நீ ஒரு பெரிய அறிஞன் என்று சொல்லப்படுவதற்காக வேண்டி உலகத்தில் ஒரு பெருமையை விரும்பி நீ இந்த காரியத்தை செய்தாயே தவிர எனக்காக வேண்டி நீ செய்யவில்லை என்பதாக அல்லாஹத்தாலா தீர்ப்பளிப்பான் ஏனென்றால் அல்லாஹாலா உள்ளங்களை பார்க்கக்கூடியவனாக இருக்கின்றான் அவருடைய உள்ளத்திலே என்ன இருந்தது என்பது பற்றி அல்லாஹுக்கு தெரியும் அந்த தீர்ப்பு செய்து அவரை நரகத்திற்கு இழுத்துச் செல்லுங்கள் முகம் குப்புற இழுத்துச் செல்லுங்கள் என்பதாக சொல்லப்படும் பிறகு ஒரு மனிதர் ஒரு பணக்காரர் பொருள் வசதி படைத்தவர் உனக்கு பொருளை தந்திருந்தேனே நீ என்ன செய்தாய் என்பதாக அல்லஹ் கேட்பார் அப்பொழுது அந்த மனிதர் சொல்வார் யார் அல்லா உன்னுடைய வழியிலே நான் அப்படி செலவு செய்தேன் இப்படி செலவு செய்தேன் இவ்வளவு கொடுத்தேன் அவ்வளவு கொடுத்தேன் என்றெல்லாம் சொல்லுவார் நீ பொய் சொல்லுகின்றாய் என்று அல்லாஹ் சொல்லுவான் மலக்குகள் எல்லாம் சேர்ந்து ஆம் இவன் பொய் சொல்லுகின்றான் என்பதாக சொல்லுவார்கள் நீ ஒரு கொடை வள்ளல் என்று சொல்லப்படுவதற்காக உன்னை புகழப்ப உன்னை பற்றி மக்கள் எல்லாம் புகழ்வதற்காக வேண்டி கொடுத்தாயே தவிர எனக்காக நீ கொடுக்கவில்லை என்பதாக சொல்லி இவரையும் இழுத்துச் செல்லுங்கள் நரகத்திற்கு என்பதாக சொல்லப்படும் மூன்றாவது ஒரு மனிதர் அவருக்கு அல்லாஹத்தால வீரத்தை கொடுத்திருந்தான் தைரியத்தை சக்தியை கொடுத்திருந்தான் அவர் அல்லாஹுடைய வழியிலே போரிட்டு ஷஹீதாக்கப்பட்ட மனிதர் அவரிடத்தில் அல்லாஹ் கேட்பான் உனக்கு உடல் வலிமையை தந்திருந்தேனே நீ என்ன செய்தாய் என்பதாக கேட்பான் யார் உன்னுடைய வழியிலே உன்னுடைய பாதையிலே நான் போரிட்டு என்னுடைய உயிரையே நான் வாய்த்து கொண்டேன் என்பதாக சொல்லுவார் இல்லை நீ பொய் சொல்லுகின்றாய் நீ ஒரு பெரிய வீரன் என்பதாக சொல்லப்படுவதற்காக வேண்டி உன்னை பற்றி மக்கள் எல்லாம் புகழ்வதற்காக நீ அந்த காரியத்தை செய்தால் எனக்காக வேண்டி செய்யவில்லை என்பதாக சொல்லி அவரை நரகத்திற்கு இழுத்து கொண்டுமாறு கொண்டு போகுமாறு அல்லாஹால கட்டளையிடுவார் இந்த மூன்று நபர்கள்தான் முதன் நரகத்தின் நரகத்தின் நெருப்பால் எரிக்கப்படுபவர்கள் அபூஹுரை என்று அந்த ஹதீசிலே சொல்லி காட்டுகின்றார்கள் இஹ்லாஸ் என்பது இல்லாததின் காரணமாக மனிதனுக்கு உலகத்திலே மூன்று பொருள்கள் அவர் நரகம் சென்றார் வீரத்தை சரியான முறையில் பயன்படுத்தாததின் காரணமாக அவர் நரகம் செல்லுகின்றார் மற்றொருவர் செல்வத்தை சரியான முறையில் பயன்படுத்தாததின் காரணமாக மற்றொருவர் நரகத்திற்கு செல்லுகின்றார் மூன்றாம் அவர் ஆக கல்வி செல்வம் வீரம் என்பது மிக முக்கியமான அம்சங்கள் மூன்றும் மனிதனுக்கு இந்த மூன்றை மூன்றுக்கும் உரிய மனிதர்கள் சரியாக அதனை பயன்படுத்த வேண்டும் என்பதை சொல்லணும் என்பது என்பது அமல்களிலே வரும் என்பதாக சொன்ன வரும் என்ற என்றால் என்னாவின் பக்கம் நான் திரும்பி வருகின்றேன் அல்லாஹை விட்டுட்டு நான் விலகி போயிட்டேன் இப்போ நான் அல்லாஹின் திரும்பி வர்றேன் அப்படின்னு அர்த்தம் அல்லாின் பக்கம் மீண்டு வருது எந்த பாவத்தை செய்யறமோ அதை விட்டுட்டு திரும்பி வர்றது பாவங்கள்ல ரெண்டு வகை இருக்குது ஒன்னு அல்லாஹுக்கு செய்யக்கூடிய பாவங்கள் மற்றொன்று அடியாருக்கு செய்யக்கூடிய பாவங்கள் அல்லாஹுக்கு செய்யக்கூடிய பாவங்கள்லாம் இப்ப தொழுகை விட்டுட்டாரு நோம்பு வைக்காம தீமைகளை செய்யக்கூடாது என்று அல்லா தலை சொல்லியிருக்கிறான் அதெல்லாம் செய்யறாரு இப்ப அல்லாஹ் சொல்லாததையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அல்லா சொன்னதை எல்லாம் விட்டுட்டு இருக்காரு அப்படிப்பட்ட மனிதர் அல்லாஹ் குற்றம் இழைக்கின்றார் அவர் அநியாயமா அடிக்கிறாரு ஒரு மனிதனை திற ஒரு மனிதனுடைய மானத்தை சீர்குலைக்கிறாரு பங்கப்படுத்துறாரு இப்படி உள்ள பாவங்கள் எல்லாம் அடியார்களுக்குரிய பாவங்கள் ஒரு மனிதனுடைய பொருளை அபகரிச்சுக்கிறது திருடிக்கிறது அவர் அடிக்கிறது திறமை அநியாயமாக அவருக்கு ஏதாவது தீமைகளை செய்யறது இதுவெல்லாம் அடியார்களுக்கு அவர் மனம் நோகும்படியான காரியங்களை செய்யறது இப்ப முதல் பாவம் அல்லாவுக்கும் மனிதனுக்கும் மத்தியிலே உள்ள பாவம் அதுக்கு நிபந்தனை விட்டு திரும்பி தௌபா செய்யணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு நிபந்தனைகள் மூன்று ஒன்று அல்லாஹத்தை எந்த பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரோ அந்த பாவத்தை முழுமையாக முதல்ல விட்டுறணும் எந்த பாவத்தை செஞ்சுட்டு இருக்காரோ அந்த பாவத்தை ஒரு மனிதர் மது அருந்த கூடியவராக இருக்கிறார் மது அருந்துவத முழுமையாக விட்டரணும்பந்தனை அந்த பாவத்தின் மீது ஏற்படணும் நான் செய்யறது பெரிய காரியமா அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அதே நான் செய்கிற காரியம் தான் பெருசா போல எத்தனையோ பேர் எவ்வளவோ பெரிய பெரிய பாவங்கள் செய்யறாங்க அதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறீங்க முதல் செய்து செய்த முறையாக கவலை ஏற்படணும் மூன்றாவதாக இனிமேல் மௌத்தாகிற்கு அந்த பாவத்தை செய்ய மாட்டேன்னு உறுதி இருக்கணும் இந்த மூன்று தன்மைகள் அந்த ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா தௌபா வந்துருச்சு அர்த்தம் மூணு தன்மை நம்மள்கிட்ட ஏற்பட்டுச்சு நாம் செய்து கொண்டிருந்த பாவம் அல்லா தாலாமல் மன்னிக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிற பொருள் அந்த மன்னிக்கப்பட்டதுக்கு சில அடையாளங்கள் இருக்குது என்னுடைய இந்த தவுபா செஞ்சிட்டோம் சரி என்னுடைய தவுபா ஏற்றுக் கொள்ளப்பட்டதா இல்லை அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அதுக்கு சில அடையாளங்கள் என்னன்னு கேட்ட வைபாதத்துகளின் மீது லஜத் இன்பம் ஏற்படுறதுகள்ல லஜத் ஒரு இன்பம் ஏற்படுறது தொழுகே நோன்பு அப்படின்னு சொன்னா அவர் ஒரு பிரியமா இருக்கு மாசம் வருசா ஏற்று வெறுப்பு ரொம்பிருப்பாரு எந்த விதமான கவலையும் இல்லாம இப்ப அந்த பாவத்தை நினைக்கும் போதே ஒரு பயம் வரும் ஒரு அச்சம் வரும் ஒரு கலக்கம் வரும் வேற இடத்துல கவலை வரும் அது தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டதுக்கு அடையாளம் இதெல்லாம் வெளிப்படையாரு சில அடையாளங்கள் சரி அடியானுக்கும் அல்லாஹுக்கும் இடையிலே உள்ள பாவங்களுக்கு ஷரத்து மூணு அடியாருக்கும் அடியாருக்கும் இடையிலே உள்ள பாவங்களுக்கு குற்றங்களுக்கு பரிகாரம் இருக்குது ஒரு பொருள் அநியாயமா நான் பிடிங்கி இருக்கிறேன் எத்தனை கோடி ரூபாயா இருந்தாலும் சரி திருப்பி கொண்டு போய் கொடுக்கணும் முதல் நிபந்தனை அதான் வந்து அந்த பாவத்தை விட்டுடுறது அபகரிச்சு கவலை ஏற்படுறது மூன்றாவது இனிமேல் இந்த மாதிரி பாவத்தின தியானத்தினால் வரைக்கும் அதாவது என்னுடைய உயிருள்ள வரைக்கும் நான் செய்யவே மாட்டேன் அப்படின்னு உறுதி கொள்றது நான்காவதாக அவரிடத்துல மன்னிப்பு கேட்கறது அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்காம காசு மட்டும் கொடுத்துட்டா பத்தாது அபகரித்து அல்லாஹத்தால மன்னிப்பான் அவர் மன்னிக்கலன்னா அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் இது பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய பாவம் குற்றங்கள் பெற்றோர்களுக்கு தரக்கூடிய நோவினைகள் உறவினர்களுக்கு தரக்கூடிய நோவினைகள் பக்கத்து வீட்டுக்காரருக்கு தரக்கூடிய துன்பங்கள் நம்முடைய சகோதரர்களுக்கு தரக்கூடிய துன்பங்கள் நம்முடைய உறவினர்களுக்கு தரக்கூடிய துன்பங்கள் முஸ்லிமான நண்பர்களுக்கு அல்லா தால மன்னிக்க மாட்டான் முதல்ல அதுல பிரதானமாக பெற்றோர்களுடைய உரிமையை சொல்றாங்க ஏழை என்பவர் யார் என்பதாக கேட்டாங்க யாரிடத்துல தங்க காசும் வெள்ளிக்காசும் இல்லையோ தீனாரும் திருஹமும் இல்லையோ அவர் ஏழை அப்படின்னு சொன்னாங்க அல்ல இல்ல அந்த அந்த ஏழைய நான் சொல்லல செல்ல சில சமயங்கள்ல இப்படி கேட்டு பொதுவாக உலகத்துல என்ன விளங்கப்படுதோ அதுக்கு மாத்தமா சொல்லுவாங்க ஒரு தடவை கேட்டாங்க வீரன்னா யாரே அப்படின்னு கேட்டாங்க சொல்லா அலே சொல்ல ரெண்டு பேர் சண்டை போட்டு ஒருத்தர் யார் இன்னொருத்தர் கீழே வீழ்த்திர்றாரோ அந்த வீழ்த்தணர் இருக்காரு அவர்தான் வீரன் அப்படித்தான் நம்ம வழங்குவோம் அப்படித்தான் சொன்னாங்க சஹாபாக்கெல்லாம் இல்ல இல்ல அவர் வீரன் அல்ல கோபம் வரக்கூடிய நேரத்திலே தன்னை அடக்கி ஆளக்கூடிய மனிதன் வீரன் என்று சொல்லி சொன்னாங்க ஆக இங்க கேக்குறாங்க சல்லா அலுவலாம் ஏழை என்றால் யார் என்பதாக சஹாபாக்கள் சொன்னாங்க அப்படி காசு இல்லாதவங்க ஏழை இல்ல அவர் ஏழை இல்ல என்னுடைய உம்மத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் குயாமத்தினால வந்து நிப்பான் மஷ்டருடைய மைதானத்துக்கு வருவான் மசியருடைய மைதானத்தில் வரும்போது அவனுக்கு ஏராளமான நன்மைகள் இருக்கும் பெரிய மலைகளை போன்று நன்மைகளை குவிக்கப்பட்டிருக்கும் நிறைய தொழுது இருப்பான் நோம்பு வச்சிருப்பான் ஜக்காத்துக்கு அஞ்சு செஞ்சிருப்பார் நிறைய நன்மைகள் ஏராளமாக மலை போல இருக்கும் ஆனா அதே நேரத்துல இந்த உலகத்தில் இருக்கும்போது ஒரு மனிதரை அடித்திருப்பார் ஒரு மனிதரை திட்டி இருப்பார் இன்னொரு மனிதருடைய பொருளை அபகரித்திருப்பார் இன்னொரு மனிதரை அவதூறு சொல்லி இருப்பார் இப்படி பல குற்றங்களை மனிதர்களுக்கு செய்திருப்பார் ஒரு பகுதியை எடுத்து அவருக்கு காசு கொடுக்க முடியாது பாருங்க ஒருத்தருடைய பொருள் ஆயிரம் ரூபாய் நான் அபகரிச்சிருக்கேன் அநியாயம் அப்படின்னு கேட்டேன் அந்த ஆயிரம் ரூபாய்க்கு பதிலாக என்னுடைய நன்மைகள் அவருக்கு கொடுக்கப்படும் அங்க ஆயிரம் ரூபாயெல்லாம் கொடுத்தா செல்லாது எந்த நாட்டுக்காசம் செல்லாதங்க நன்மைகள் தான் செல்லுபடியாகும் அந்த நன்மைகளை அல்லாஹத்தாலும் அவருடைய தகுதிக்கு தக்கவாறு அங்க கொடுத்துருவா எவ்வளவு குற்றம் செஞ்சாரோ அந்த குற்றத்தை தக்கவாறு அதே போன்று இன்னொரு மனிதர் என்ன அடித்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இவருடைய நன்மைகள் இருந்து அவருக்கு கொடுக்கப்படும் அல்லாஹத்தால தன்னுடைய நீதியின் படிக்க அதை கொடுத்துடுவான் அதே போன்று இன்னொருத்தருவார் வார் இன்னொரு இப்படி பல பேர் வந்து இவருடைய நன்மைகள் எடுத்து சென்றுவாங்க மழை போல இருந்த நன்மைகள் போயிடும் காலியா போயிடும் சும்மா வெறும் ஆளா நிப்பார் இவர் அந்த நேரத்துல இன்னொரு ஆள் வருவாரு யார் எல்லாம் இவரு என்ன அடிச்சாரு திட்டினா இப்ப இவருக்கு கொடுக்கறதுக்கு இவருடைய நன்மையே இல்ல எல்லா நன்மையும் காலியா போச்சு அல்லாஹாலா தன்னுடைய நீதத்தின் காரணமாக என்ன செய்வார் என்று சொன்னால் அவருடைய தீமைகளை அவருடைய குற்றங்களை பாவங்களை எடுத்து இவர் மீது சுமத்தாட்டி சும்மா தூரி ஹபின் இவரை நரகத்தில் தூக்கி ஏறியப்படும் அவர் என்னுடைய உமத்துல ரொம்ப ஏழை அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லி காட்டினாங்க எவ்வளவு பெரிய பணக்காரராக அந்த உலகத்துக்கு போனாரு அங்க ஆரம்பத்துல போகும்போது பெரிய பணக்காரரா இருந்தாரு அதனால்தான் எந்த மூமினான மனிதனுடைய உள்ளமும் புண்படாதவாறு நடந்து கொள்ளணும் உங்களுக்கு நேற்றும் கூட சொல்லி காட்டினோல் முஸ்லிமி ஒரு முஸ்லிமான மனிதனுடைய மானத்தை அவனுடைய கண்ணியத்தை குலை குலைப்பது சீறு அவனுடைய மனதை புண்படுத்துவதற்கின்றதே அது மிக கடினமான குற்றம் அது அடியார்களுக்கு நாம் குற்றம் செய்திருந்தால் அடியார்களிடத்தில் மன்னிப்பு தேடி பிறகு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேட வேண்டும் என்பதற்கு இந்த விளக்கத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும் அடுத்ததாக அல்லாஹு தாலாவை பற்றியுள்ள பயம் வேண்டும் அதுவும் அது பற்றி அதே போன்று அல்லாஹத்தின் மீது ஆதரவும் வேண்டும் என்பது ஈமான் இரண்டு பகுதிகள் முக்கியமான பகுதிகள் சொல்லுகின்றார் அச்சத்திற்கும் ஆதரவுக்கும் இடைப்பட்டது ஈமான் என்பதாக அல்லாஹுடைய தண்டனையை பற்றியுள்ள பயமும் வேண்டும் அதே நேரத்தில் அல்லாஹத்தாலாவுடைய கருணையை பற்றியுள்ள ஆதரவும் இருக்க வேண்டும் ஒரு மனுஷன் ஆதரவே இல்லாம இருந்தான் அதனால அல்லாவை பயப்படணும் அப்படின்னு மட்டும் வழங்கக்கூடாது அல்லா ரொம்ப கருணை உள்ளவன் எவ்வளவு கருணை உள்ளவன் அப்படின்னு கேட்டா ஒரு மனிதன் தன்னுடைய தாயிடத்திலே எவ்வளவு உரிமையோடு எவ்வளவு பாசத்தோடு எவ்வளவு ஒட்டுதலோடு பழகுகின்றானோ அது போன்று நூற்றுக்கணக்கான மடங்கு அதிகமான பாசமும் கருணையும் ஒட்டுதலும் உள்ளவன் அல்லாஹ் என்பதாக விளங்கி அல்லாவிடத்தில் உறவாட வேண்டும் அல்லாவிடத்தில் உறவாட வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு மனிதரை விசாரிப்பதற்காக செல்லா அலுவலமர்கள் செல்லுகின்றார்கள் நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள் என்பதாக கேட்கின்றார்கள் அப்பொழுது அந்த மனிதர் அந்த சஹாபி சொல்லுகின்றார் யார் யார் சூழல் அல்ல என்னுடைய பாவங்களை பற்றியுள்ள பயம் எனக்கு இருந்து அதே நேரத்தில் அல்லாஹால கருணையை பற்றி ரஜாவும் அது ஈமான் அடையாளம் என்று சொல்லிவிட்டு வந்தார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது கருணையாளன் ஆனால் அதே நேரத்தில் குற்றங்கள் செய்தால் கடுமையாக பிடிக்கக்கூடியவன் இன்னப ரப்பலீது நிச்சயமாக உம்முடைய வேதனை இருக்கின்றதே அது ரொம்ப கடுமையானது என்னீது உம்முடைய ருடைய பிடி இருக்கின்றது கடினமானதுழிவாங்க ஒரு சிபத்தையும் அல்லாஹத்தாலா சொல்லி காட்டுகிறான் தொண்ணூத்தி ஒன்பது திருநாமங்களில் ஆகவே அல்லாஹாலுடைய தண்டனையை பற்றி உள்ள பயமும் இருக்க வேண்டும் அவனுடைய ரகமத்தை பற்றி உள்ள ரஜா ஆதரவும் இருக்க வேண்டும் இதுவெல்லாம் ஈமனுடைய பகுதியிலே சேர்ந்தது அதே போன்று அல்லாஹத்தாலாவுடைய ரகமத்தை விட்டும் நிராசையாகி விடக் கூடாது ரகமத்தை கொடுப்பான் என்று ஆதரவு வேண்டும் எவ்வளவு பெரிய பாவங்கள் செய்தவராக இருந்தாலும் சரி சவலமர்கள் பாவங்களை பற்றி சொல்லும் பொழுது ஏராளமாக சொல்லி காட்டுகின்றார்கள் ஒரு மனிதன் இந்த உலகத்தினுடைய இந்த பூமியுடைய உருண்டையை போன்று உள்ள அளவுக்கு பாவத்தை செய்கின்றார் அதே நேரத்தில் அல்லாஹத்தாலாவிடத்தில் முன்னோக்கி யாரெல்லாம் இப்படி ஒரு பாவத்தை நான் செய்துவிட்டேன் என்று மனம் வருந்தி அல்லாஹத்தாலாவிடத்தில் கேட்டால் அல்லாஹத்தாலா அதே போன்றுள்ள அளவுக்கு ரஹமத்தை கொண்டு அந்த அடியானை முன்னோக்குகின்றான் என்பதா சல்லா அல்லாம் சொல்லுகின்றார் உருண்டையை போல பாவம் இவன் மன்னிப்பு தேடும்பொழுது அந்த பூமியுடைய உருண்டையுடைய பாவம் வந்து ரஹமத்தாக மாறுது அந்த மனிதனுக்கு அல்லாஹத்தாலாவுடைய ரகமத்தை விட்டு நிராசையாகிவிடக்கூடாது எனக்கு எங்க கொடுக்க போறான் அப்படின்னு நினைக்கவே கூடாது எந்த மோதிய மனிதன் எவ்வளவு பெரிய பாவங்கள் செய்திருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய பாவங்கள் செய்திருந்தாலும் சரி அது இந்த உலகத்தை பெருசு உள்ள பாவங்களா இருந்தாலும் சரி ஆயிரக்கணக்கான கொலைகளை ஒரு மனுஷன் செஞ்சிருந்தாலும் சரி சல தௌபாவுடைய விஷயத்துல ஒரு மனிதரை பற்றி சொல்லி காட்டுகின்றார்கள் பனீஸ்ர வேல ஒருத்தர் இருந்தாரு அவரு கொலையை கொள்ளையடிக்கிறது கொலை செய்யறது அவரு அதுதான் வேலை அவருக்கு தொண்ணூத்தி கொலைகளை கொலைகளை செஞ்சிருந்தாரு அவர் போய் கேட்டிருக்காரு இந்த மாதிரி நான் இவ்வளவு தொண்ணூத்தி கொலைகளை செஞ்சுட்டேன் எனக்கு பாவ மண்ணி பூண்டா அப்படின்னு அடப்பாவை தொண்ணூத்தி ஒன்பது குலை செஞ்சுட்டே உனக்கு பாவ மன்னிப்பு கையில கத்தி வச்சிருந்தாரு அவரையும் நூறா இருக்கட்டும் அவளை காலை பண்ணி போட்டு அப்புறம் கேட்டிருக்காரு இந்த மாதிரி நூறு கொலைகளை செஞ்சிட்டேன் ஏதாச்சும் பாவ மன்னி எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ஜனங்கள்லாம் சில பேர் சொல்லிருக்கிறாங்க இதுக்குள்ள சரியான விவரம் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா இன்ன ஊருக்கு போ அந்த ஊர்ல ஒரு பெரிய பாதிரி இருக்கிறார் பெரிய ஆலிம் விவரம் தெரிஞ்சவர் இருக்காரு போகும்போது சரியா நடு வழி இங்க இருந்து கோல்லம்பூருக்கு போறதுல அவர் போகக்கூடிய ஊருக்கு நடு வழியில போனாரு அல்லாவுடைய கலா கதிர் முடிஞ்சிச்சு மௌத்தா ரூஹ வாங்குற மழைக்கு அனுப்புனா போயிட்டார் அந்த இடத்துல அவர் மௌத்தான உடனே அவர் ரூஹ போன உடனே ஒரு சாரலக்குகள் இல்ல இந்த மனுஷனுடைய ரூஹ் எங்களுக்கு தான் தவுப்பாவே செய்யல இப்ப தானே போய்கிட்டே இருக்கிறான் அதனால இவன் பாவம் பாவம் தான் பாவத்தாலியாகவே அவன் இருக்கிறான் அதனால நாங்க தான் கைப்பற்றுவான்னு இந்த வேதனையுடைய மலக்குகள் சொல்றாங்க நீ தான் தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்களாம் அப்போ அல்லாஹத்தாலா சொன்னா இவர் வந்த உரையும் போற ஊரையும் அளந்து பாரு எந்த ஒரு பக்கத்து இருக்கு அதன்படிக்கு முடிவு செய்யுங்க அப்படின்னு சொல்லி அல்லா சொன்ன அதே அந்த மலக்குகள் அளந்து பார்த்தாங்க சரியா நடு மையத்தில் இருக்காங்க ஒரு முழந்தான் கூட இருக்குது அதனால அவருக்கு வழக்குகளை நீங்கள் விலகி கொள்ளுங்கள் என்று அல்லாத்தால சொல்லிட்டான் அவருக்கு சொர்க்கம் கிடைச்சி போச்சு அல்லாஹத்த ரஹமத்தை நிராசையாகிவிடக்கூடாது அல்லாஹால பெரிய பாவம் செஞ்சாலும் அவங்க ஆரம்பத்தில் கொள்ளை கூட்டத்தினுடைய தலைவராக இருந்தார் அவர் அல்லாவுடைய பயம் வந்து உடனே தவபா செஞ்சாரு தான் செஞ்ச அந்த பாவங்களையெல்லாம் அல்லாஹாலத்தில் சமர்ப்பித்தார் தான் செய்த அந்த பாவங்களுக்கெல்லாம் யார் யாருக்கு பாவஜிதான் அவங்களுக்கு மன்னிப்பு கேட்டார் அல்லாஹாலிடத்தில் மன்னிப்பு கேட்டார் ஒப்புக்கொள்ளப்பட்ட பிறகு பெரிய விலாயத்துள்ளவராக ஆயிட்டார் சிஷியா தரீஹாவுடைய ஷேக்மார்கள் ஒருத்தர் இப்போ என்னுடைய ஷேக்மார்கள் அவர் வர்றார் அப்படிப்பட்ட நிராசையாகிவிடக்கூடாது அல்லாஹாலுடைய ரமத்து எல்லாத்துக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை ஆனா அதே நேரத்துல அல்லா ரகமத்தானவன் அப்படின்னு சொல்லி பாவம் இருக்கக்கூடாது அதையும் செய்யக்கூடாது இன்னம்தௌபத்துக்கு பாவம் செஞ்சிட்டாங்க ரொம்ப சீக்கிரத்திலேயே தௌபாவும் செஞ்சிட்டாங்க அரியாத்தனமா இருக்கக்கூடிய காலத்துல பாவத்தை செஞ்சிட்டு பிறகு வருந்தி தௌபா செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹத்தால தவ்வாபாக ஆயிரங்களுக்கு பாவத்தை மன்னிச்சிடறான் அவனுடைய அருளிலே எந்த விதமான நிராசையும் ஆகிவிட கூட நிச்சயமாக அல்லாஹால கொடுப்பான் என்ற நம்பிக்கையும் இருக்க வேண்டும் இதெல்லாம்